வணக்கம் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய் நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று மலையின் அளவை கண்டறிய உதவும் கருவி ரெயின் கேஜ் 2. உலக தொழிலாளர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்று ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஜோசப் ஸ்டாலின் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ 1. இந்தியாவில் முதல் முறையாக குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய எந்த மாநிலம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இரண்டு முன்னாள் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் மாநில விழாவாக கொண்டாட உள்ள மாநிலம் எது மூன்று ரயில்வே பாதுகாப்பு படையின் ஆர்பிஎஃப் பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது நன்றி